அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை கல்வி அதிகாரத்தில இது பத்தாவது குரல் கடைசி குரல் இனிமே கல்லாமைங்கிற அதிகாரத்திலையும் கல்வியினுடைய சிறப்பை எதிர்மறையில் சொல்லப்போகிறார் இந்த குரலுடைய பொருள் ஒருவருக்கு கல்வி கேடில்லாதது விழுமிய செல்வமாக விளங்குவது மற்றையவை மாடல்ல ஒருவருக்குன்னா ஒரு மனிதனுக்கு மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு அப்படி சொல்லத்தான் நான் விரும்புகிறேன் அதுதான் உண்மை சாஸ்திரத்தினுடைய கருத்து அதுதான் ஏன்னா நிறைய பேருக்கு அதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது ஆகவே மனித உடலிலே உள்ளத்தோடு இணைந்து வாழ்கின்ற உயிருக்கு கல்வி ஏன்னா இந்த உடம்பில் தான் உயிர் கற்க முடியும் பிறருக்கு வழங்கவும் முடியும் அந்த கற்றதை கடைப்பிடித்து நல்ல புண்ணியத்தையும் சம்பாதிக்க முடியும் ஆகவே ஒரு ஜீவனுக்கு மனித உடம்பில் வாழக்கூடிய ஜீவனுக்கு உயிருக்கு கல்வி தான் அழிவில்லாத செல்வம் கேடில் செல்வம் விழிச்செல்வம் எந்த விதமான கெடுதலையும் உண்டு பண்ணாத செல்வம் கல்வி செல்வந்தான் கொடுத்தால் குறையாததும் ஏற்றுக்கொள்வதால் தாழ்வு தராதும் கல்வி செல்வந்தான் கொடுத்தால் குறையிறதும் பெற்றுக்கொண்டா இழிவைக் கொடுக்கிறதும் பொருட்செல்வந்தான் கேடுங்கிறது அழிவை மாத்திரம் குறிக்காது துன்பத்தையும் குறிக்கும் ஒருவேளை பொருள் துன்பத்தை கொடுக்கும் ஆனால் கல்வி இன்பத்தைத்தான் கொடுக்கும் பொருள் வந்து நம்மளை தாழ்த்தவும் செய்யும் ஏன்னா சரியான வழியில் பொருள் வரலன்னா பொருள் தாழ்த்தவும் செய்யும் ஆனால் எப்படி கற்றாலும் கல்வி உயர்வையே தான் கொடுக்கும் ஒருவேளை பொருளை நிறைய சம்பாதிச்சா பொருளை இழந்து நாம் தரிதிரன் சான்ஸ் இருக்குது ஆனால் கல்வியை பெற்றோமானால் அறிவு இழந்து போய் முட்டாளாயிட்டான் அப்படிங்கிறது கிடையாது ஆகையினால்தான் கல்வி கேடில்லாத விழிச்செல்வம் அப்படின்னு வள்ளுவ பெருமான் கல்வி ஒரு மனிதனை உயர்த்துமே தவிர கெடுக்காது கல்விக்கு அந்த தன்மை இருக்கிறது ஆனால் நம்ம அதில் படித்தபடி வாழணும் ஆனால் நம்ம கல்வின்னு சொல்கிறத கவனமாக புரிஞ்சுக்கணும் நம்ம பாரத கல்வி அதாவது அமைதியை ஆனந்தத்தை நற்பண்புகளை குறிக்கோளாக கொண்டிருக்கிற கல்வி பொருளியல் வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய கல்வி அல்ல ஏன்னா திருக்குறள் வந்து இப்போ இருக்கக்கூடிய கல்வி அமைப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கே இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் அது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் படிக்கணும் ஆக இந்த காலத்து கல்வியை நாம் குறிப்பிடலை கல்வியானது கெடுதலை உண்டு பண்ணாது அது மாத்திரமில்லை இது அழிவில்லாத செல்வம் கேடில் செல்வம்னா அழிவில்லாத செல்வம்னு ஒரு அர்த்தம் மனித உடலில் வாழக்கூடிய உயிருக்கு எந்த விதமான தீமையையும் செய்யாதது அப்படின்னு ஒரு அர்த்தம் அது மாத்திரமில்லை நம்மளை சிறப்புடையவர்களாக ஆக்கக்கூடியது விழுமம் இந்த கல்வியை பிறருக்கு வழங்கிறதுனால அவர்களுடைய எல்லா செல்வங்களும் நமக்கு என்னைக்கும் உதவி செய்யும் இந்த கருத்துக்கள் எல்லாம் இதுக்குள்ளே புதைந்து கிடக்கின்றன மற்றயவை மாடல்ல மற்றதெல்லாம் செல்வம் அல்ல இந்த செல்வந்தான் செல்வம் மற்றயவைனா என்ன இந்த தங்கம் போன்ற நகைகள் நிலம் மாடுகள் அந்த காலத்தில் மாடெல்லாம் பெரிய செல்வம் நல்ல மாடுனாலே செல்வம்னு அர்த்தம் மாடுங்கிறது இன்னொரு அர்த்தமும் இருக்கிறதுக்கு கூடவே இருந்து நமக்கு நல்லது செய்யறது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு நிலமகள் நிலம் வந்து நமக்கு ஒரு செல்வம் பூமா தேவி அப்புறம் இந்த மாடுகள் பொன் நகைகள் எல்லாம் செல்வங்கள் அதெல்லாம் உண்மையிலே செல்வம் அல்ல இந்த செல்வந்தான் உயர்ந்த செல்வம் மற்ற செல்வங்கள் எல்லாம் கெடுதலையும் உண்டு பண்ணும் அழிஞ்சும் போகும் அது நிலைச்சு நிற்காது அதெல்லாம் சிறந்த செல்வமாகவும் கருதப்படாது கல்வி செல்வம் நம்மை சிறப்புடையதாக்கும் நமக்கு எல்லா இடத்திலும் பெருமையை தேடித்தரும் புகழை தரும் ஆனால் மற்ற செல்வங்கள் எல்லாம் புகழை தராது அப்படியே தந்தாலும் அந்த புகழ் நிற்காது ஆகவே இதனுடைய உயர்வை அழகாக சொல்லி கல்வியினுடைய சிறப்பை சொல்லி இந்த கல்வி என்கிற அதிகாரத்தை வள்ளுவருமான் நிறைவு செய்திருக்கிறார் மாடல்ல மற்ற எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்